தொழுகை நடத்துவது உட்பட எல்லா விஷயங்களிலும் புகார் செய்துள்ளனர் என்று உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் சாதர் அலி அல்லாஹன் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு சாதர் அலி அல்லாஹூன் அவர்கள் முதல் இரண்டு ரகாதுகளில் நீளமாகவும் பிந்தைய இரண்டு ரகாத்துகளில் சுருக்கமாகவும் போதுவேன் நபிசல்லு அலேஹு வசல்லம் அவர்களின் தொழுகையை அப்படியே பின்பற்றுவதில் நான் எந்த குறையும் செய்யவில்லை என்றார்கள் இதை கேட்ட உமரதி அல்லாகும் அவர்கள் நாமும் உம்மை பற்றி அவ்வாறு எண்ணுகிறோம் என்றார்கள்